ம் நமோவிதிரதாய் வம்ச ஷிபோ மஹோ நமோ குருப்பலவரோமே सर्वं காக்ணச்சுமோ மாமா நோ अस्तु, निरतेय संतु, அனராமே संतु, ிாஷா முதல்மந்திர ஓம் அதீஹீ ஹோப்பன்தகும்ஹோ ே தோப்பசீ தூம் வியமிசேமி ே सामवेदं ஆணம் चतुर्थं இசபப்புராணம் பச்சமே வேதம் பித்திரம் ராசிம் தவம் நதிம் வாக்கோவியம் ஏக்கா திரமவி क्षत्र ja, <h renowned> <m Anduteur> <Prayal. sharpbewod> नक्षत्र सनत நஷி भगवाने எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லொண்டு அணுகினார் அவரிடத்தில் சனத்குமார மகர்ஷி சொன்னார் எதை நீ அறிந்திருக்கிறாயோ அதற்காக வேண்டி என்னை மீண்டும் அணுக தேவையில்லை அதற்கு மேல் தெரியாத விஷயம் இருக்குமானால் அதை சொல்லலாம் என்று சொன்னவுடன் நாரதர் சொன்னார் சகோவாச்சு முதல் மந்திரத்தினுடைய கடைசி சஹோவாச்சாங்கிறது நாரதா உவாச்சே அடுத்த நாரதா சஹா நாரதா உவாச்ச அடுத்த மந்திரம் கண்டி பண்றது நேற்று சரியா சொல்லல அதுக்காக சொன்னேன் நாரதஹா இந்த அன்மயம் பிறகு எழுதி போட சொல்லியிருக்கேன் அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பதவுரை எல்லாம் தனியாக எழுதிப்பட சொல்லியிருக்கேன் அப்புறம் என்னெல்லாம் படிச்சிருக்கேங்கிறத லிஸ்ட்டு சொன்னார் நாலு வேதம் படிச்சிருக்கேன் இத்திஹாச புராணம் பஞ்சமம் வேதம் படிச்சிருக்கேன் வியாக்கரணம் படிச்சுருக்கேன் ஸ்ராத்தம் ஸ்ராத்த தெரியும் கணிதம் தெரியும் தெய்வ வித்ய அதாவது தெய்வம்ங்கிறது உட்பாத்த ஜானம் பின் வரப்போகிறதெல்லாம் தெரியும் நடக்க போகிற நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே நடக்க போகிற தீமைகளை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிற அந்த வித்திய தெரியும் அப்புறம் நிதி இந்த பூமியில் எவ்வளவு செல்வங்கள் இருக்குங்கிற அந்த விதியில் அந்த வித்தியா தெரியும் தர்க்கசாஸ்திரம் தெரியும் நீதிசாஸ்திரம் தெரியும் நீதிசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் எல்லாம் சேத்து நீதி சாஸ்திரம் என்று ஒரு கருத்து இருக்கு தேவ வித்யாங்கிறது நிருப்த சாஸ்திரம் அப்புறம் பிரம்ம வித்யாங்கிறது சிக்ஷா கல்ப சந்தா சிதையாங்கிற சங்கராச்சரிய சந்திதாங்கிறது அந்த சந்தாஸ்திரத்தை விவரிச்சு சொல்ற சாஸ்திரம் இப்ப வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் இருக்கு சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தகா ஜோதிஷம் இந்த சிக்ஷா கல்பம் சந்தஸ் மூணும் பிரம்ம வித்யாங்கிறார் சங்கராச்சாரியார் அப்புறம் வந்து நிருத்தம் ஜோதிஷம் தனியாக வருகிறது நட்சத்திர வித்யான்னு வருகிறது அப்புறம் சிக்ஷா கல்பம் சந்த வியாக்கரணம் தனியா வேதா நாம் சொல்லியாச்சு அதனால இது இதுல நமக்கு தாற்பயம் இல்லை நிறைய படிச்சிருக்கார் நிறைய வாஸ்ட் நாலேஜ் அவருக்கு இருக்குது அதுதான் தாத்பரியமே தவிர இது என்ன இந்த வித்தியை என்னங்கிறதுல நமக்கு தாற்பயம் இல்லை ஆனால் அவ்வளோ வித்ய இந்த தேசத்தில் இருந்தது இப்போவும் அங்கங்கே எங்கே இருக்குதுன்னு சிலதெல்லாம் தெரியல யார்கிட்ட எந்த வித்தியா இருக்குதுன்னு தெரியல ஆனால் இப்போ ஒரு சௌரியம் இன்டர்நெட் இருக்கு இன்டர்நெட்டை வச்சு என்னென்ன வித்தியெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அது எங்கெங்கெல்லாம் நடைமுறையில் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு அதுக்கும் நியூஸ் கொடுக்காதவங்களாம் இருக்கலாம் நான் சிங்ககிரி மட்டத்தில் ஒரு ரிசர்ச் சென்டர் புதுஷா ஓப்பன் பண்ணாங்க அத்வைத்த சோதக கேந்திரம் அப்படின்னு சிங்ககிரி மட்டத்தில் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு அதில் ஒரு வயசான பெரியவர் உட்கார்ந்து டைப் பண்ணிட்டு இருந்தார் கம்ப்யூட்டர் அவர் கண்டிப்பாக எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட பேசினேன் அவர் சொன்னார் என்கிட்ட எனக்கு சில சாஸ்திரங்கள்லாம் தெரியும் அது புஸ்தகத்துலேயே இல்லை அந்த சாஸ்திரங்களை வந்து பெரியவா வந்து ஆச்சாரியன் வந்து அதை நீங்கள் எழுத்து ரூபத்துக்கு அதை கொண்டு வாங்கணும்னு சொல்லியிருக்கார் உட்காந்து டைப் பண்ணிட்டுருக்கேங்கிற அவர் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவர் உட்கார்ந்து டைப் பண்ணுறாரு பெரியவர் அவர் வித்தியம் முழுக்க மனசுக்குள்ளே இருக்கு அதை வந்து ரிட்டர்ன் ஃபார்ம் கொண்டு வர்றார் அதெல்லாம் கண்டுபிடிச்சு பண்ணிட்டுருக்காங்க அப்படி ஒரு வேலை நடக்கிறது மேன்ஸ்கிரிப்டில் இருக்கிறத வெளியில் கொண்டு வர்றது அது மாத்தமில்லாது சில இதெல்லாம் புரியவே புரியாது பரிபாஷை சொற்கள்னா உபாதிங்கிறதுக்கு வேதாந்தத்தில் ஒரு அர்த்தம் நியாயசாஸ்திரத்தில் ஒரு அர்த்தம் ஒரே வேர்டுக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மீனிங் வச்சுட்டுருக்காங்க அப்படி இருக்கிற போது அந்த மீனிங் என்னங்கிறதுக்கு சொல்லணும்னா இந்த ட்ரெடிஷன் வானும் இல்லாட்டி அந்த வேர்டு மீனிங்கே புரியாது பதஞ்சலியோட யோகாஸ்திரம் இன்னைக்கு சம்பிரதாயமா சொல்லிக் கொடுக்கறவங்களே காணும் ராம்தேவ் பாபா போட்டிருக்காரு பதஞ்சலி யோகா தூரத்துக்கு சம்பிரதாயமா கரெக்டா வேதாந்தத்துக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு அந்த மாதிரி யோக சாஸ்திரத்துக்கு ட்ரெடிஷன் இருக்காங்க நம்ம தேசத்துல அனந்தம் அனந்தாவை வேதாகான்னு வேதமே சொல்றது இப்போ எத்தனை இதுவாக இருக்கணும் யுக யுகாந்திரங்களாக இந்த வாழ்ந்த ஞான விருத்தி நடக்கலைன்னா இது வந்திருக்குமா இந்த கற்பனை கூட பண்ண முடியல அவ்வளவு தூரம் இருக்குது வி வித்தியெல்லாம் அதனால் அதுவும் சொல்லுவாங்க அது ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு வித்தியன்னு வச்சுன்னு விட்டாங்க பிரிச்சுனு விட்டாங்க இவங்கள்லாம் இந்த வித்தியை மாத்திரம் மகாபாரத ஸ்பெஷலைஸ்டு வை ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி இவன் மகாபாரதம் ஸ்பெஷலிஸ்ட் இவங்கள்லாம் வந்து ராமாயணம் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படி பிரிச்சுன்னு விட்டாங்க அப்போ குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் வாஸ்டாக படித்தா எதுவுமே சரியாக இருக்காது அதில் எல்லா அததுக்கு ஸ்பெஷாலிட்டி வியாக்கரண பரம்பரைன்னே ஒரு பரம்பரை இருக்குது உங்களுக்கு வியாக்கரணம் தான் டீச்சிங் அப்படி தர்க்கசாஸ்திரம் மாத்திரம் சொல்கிறவங்க அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இப்படி நிறைய நம்ம தேசத்தில் இருக்கிற வித்தியை நினச்சி பார்த்தாலே இன்னும் பண்ணுறது இவ்வளவு வந்து இருக்கு அது இல்லாட்டி பாரதியார் அப்படி பாடுவாரா அந்த பாருங்கள் காஷி காஞ்சி அயோத்தியா மதுரா மாயா எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டியாக இருந்துருக்கு எல்லாம் வந்து பொருள் செலவே கிடையாது இந்த காலத்தில் வந்து பொருள் செலவு என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் மெட்ராஸில் இந்த ஞான இங்கே நடக்கிற போது யாருக்கெல்லாமோ டாக்டரேட்டு கொடுக்குறான் சுவாமிஜி உங்களுக்கெல்லாம் கொடுக்காம இருக்காங்களே அப்படின்னு சொன்னா நாங்கள் டாக்டரேட்டுக்காக படிக்கலப்பா நாங்க மோட்சத்துக்காக படிக்கிறோம் நாங்க எங்க மோட்சத்துக்காக படிக்கிறோம் இல்லை இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பிரமிப்பா இருக்கு ஒரு சின்ன விஷயத்த வச்சுன்னா என்ன்த்தியோ பண்ணிட்டு இருக்காங்களே இவ்வளவு சொல்றீங்களே இத்தனை எல்லாம் இது தகவலே பெரிய அதிசயமா இருக்கு அப்படி நினைக்கிறாங்க நம்ம தேசத்தில் அதுக்காக எல்லாம் படிக்கல எல்லா படிப்புமே வாழ்க்கை மயம்தான் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் தனியா வச்சுக்கல அது வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கு அது வெறும் அகாடமி கிடையாது அது லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கு எல்லாத்துலயும் வேல்யூஸ் இருக்கு எந்த சாஸ்திரத்தை எடுத்துட்டாலும் வேல்யூஸ் இல்லாத வைத்திய சாஸ்திரமோ ஜோதிஷாஸ்திரமோ எதுவுமே கிடையாது ஈஸ்வரன் தர்மம் வேல்யூஸ் இதெல்லாம் இல்லாம தர்மத்துக்குள்ளதான் வேல்யூஸ் இருக்கு இல்லாதே கிடையாது அப்படி நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது பிரம்ம வித்ய சப்தத்துக்கு இந்த அர்த்தம் பார்த்தோம் சிக்ஷான்னு சொன்னால் இங்கிலீஷில் ஃபோனடிக்ஸுங்கிறாங்க ஒலியல் தமிழில் அதுக்கு இந்த உச்சாரணம் இந்த மந்திரங்களை எல்லாம் உச்சாரணம் பண்ணுறது எப்படி அதுக்கு ரெண்டு வருஷம் கோர்ஸ் இப்போ அது பேர் அது வந்து வர்ணக்கிரமம்னு சொல்லுவாங்க அந்த எழுத்துக்களை பற்றி ரொம்ப விசேஷமாக படிக்கணும் ஆ அப்படிங்கிறதே பதினெட்டு விதமாக உச்சரிக்கலாம் ஆ அப்படிங்கிறதையே அப்படிலாம் எப்படி இப்படிலாம் உச்சரிக்கலாம் மாத்ரா காலங்கள் அதனால ஏற்படுற விளைவுகள் இதெல்லாம் ரொம்ப விசாரம் பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிக்ஷா அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வெறுமன வேதம் படித்தவனுக்கு கனாந்தம் படிச்சுட்டா கன பாட்டின்னு சொல்லிடுவாங்க ஆனா அவன் வந்து உச்சாரண சாஸ்திரம் படிக்காம சொன்னா மட்டும் தான் உச்சாரண சாஸ்திரம் படிக்கணும் அப்படி படிச்சு சொன்னானா அவனுக்கு பேர் சலக்ஷன கனபாட்சி லட்சணம் தெரிஞ்சு கணம் சொல்றான் அப்படின்னு அர்த்தம் லட்சணம் லக்ஷணம் சலக்ஷண கணபாட்டின் சிக்ஷா சாஸ்திரம் படிச்ச கனபாட்டின்னு அர்த்தம் அது ரொம்ப ஒரு ஒரு வேர்டு எடுத்துட்டாங்கன்னா அது நிறைய சொல்லுவாங்க 108 எட்டு எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு வாரத்துக்கு இது நடந்துட்டு இருக்கும் இந்த வேர்டை நீ சொல்லு பசுபிஹி அப்படின்னு அத வந்து ஒரு ஒரு பகார அகாரம் மக்கார உக்காரன் அக்கார பக்கார அதுக்கு ஒரு ஒரு எழுத்துக்கு ஜாதி அதோட ஸ்தானம் அது எந்த இடத்துலருந்து உற்பத்தி ஆறுது அதோடய ஜாதி என்ன அதில் என்னெல்லாம் உபஜாத்திகள் இருக்குது அக்ஷரத்தில் எழுத்தில் இதெல்லாம் பேசி இதெல்லாம் சொல்லி சொல்கிறது அதை வந்து அவர் சொல்லுவாள் பசுபிஹி பசுபிஹி பசுபிஹி பிரிப்பான் இதெல்லாம் கமிப்பா இருக்கும் உங்களுக்கு நான் சும்மா எப்படிப்படி லேசாக என்னது லைட்டாக தொட்டு காட்டுறேன் அவ்வளோதான் அந்தந்த சாஸ்திரங்களுக்குள்ள போனா தெரியும் சொல்ற போது வித்தியாசம் தெரியறது இல்லையா நம்மள ஆனால் என்னமோ எடாப்படான்னு நிச்சய படிச்சுன்னு வாழ்றோம் எல்லாத்துக்கும் கிரமம் இருக்கு அந்த படிக்கிறோம் இல்லையா சிக்ஷாவல்ல யுக்த சிக்ஷாத்திய வர்ணா ஸ்வர மாத்ரா பலம் சாம சந்தான ஆரம்சம் இது பாணினி மகர்ஷி இதை பண்ணி வச்சிருக்காரு பாணினிய சிக்ஷா அப்படின்னா பேர் பாணினிய சிக்ஷா பிராத்தி சாக்கியம் இங்க கூட பசங்க படிக்கிறாங்க அது சிக்ஷா சாஸ்திரங்கள் அந்த சம்பிரதாயமே ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்கு சும்மா ஏதோ வேதத்தை சொல்லிடுவானே தவிர நம்மளான இந்த ருத்ர ருத்ரம் படிக்கணும்னு சில பேருக்கு கொஞ்சம் வயசான பிறகு பிராமணனுக்கு ஆசை வருது ருத்ரமே கொலையாகிடுது ஒரே கொலை இந்த வயசுல படிக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சால் நானே ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்தேன் நிறுத்திவிட்டேன் இது வம்புப்பா இதை போய் நம்ம இந்த சாஸ்திரத்தை நம்ம கெடுத்து வச்சுட்டு போயிடப்படாது அப்படின்னு சொல்லி நிறுத்தினுட்டேன் ஏன்னா அது போக போக டெப்த்தை பார்க்க பிரமிப்பா இருக்கு ஒரு ஒரு மாதிரி நமக்கு தாற்பயம் இல்லை இருந்தது அவ்வளவுதான் விஷயம் அப்புறம் கல்பஹான் இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் எப்படி எப்படி எங்க எப்படி உபயோகப்படுத்தணும்னு கணக்கு இருக்கு அதுக்கு பேர் கல்பசாஸ்திரம்னு பேர் முதல்ல ஸ்ராத்த கல்பம்னு படித்தோம் பித்ரியம்னா ஸ்ராத்த கல்பம்ங்கிற சங்கராச்சாரியர் இது வந்து யஜ்ஞ கல்பங்கள் யாகத்தில் வந்து எப்படி எப்படி மந்திரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் இந்த வேதத்தை ஸ்வரத்தோட படிப்போம் ஆனால் யாகத்தில் ஸ்வரம் யூஸ் பண்ணக்கூடாது வரும் யாகங்களில் ஸ்வரம் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்வரம் யூஸ் பண்ணாமல் ஒரே மாதிரி தான் சொல்லணும் வேதம் படிக்கிறவோ சுரத்தோட படிச்சா ஆனா யாகத்துல அதை உபயோகப்படுத்துறவோ சுரம் சொல்லக்கூடாது யாகத்துல சொல்ற போது இப்படி சொல்லக்கூடாது நமோ ஹிரண்யபாக இருந்து கத்துவான் ஒரு ஒருத்தர் அங்கிருந்து ஒரு ஒரு மூலையிலிருந்து ஒரு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பாங்க யாகசாலைக்கு அதை பார்க்கற போது என்னன்னா அங்க சொரம் சொல்லப்படாது இதெல்லாம் கல்பத்தில் இருக்கு எப்படி சொல்லணும் சிக்ஷா இடத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி சூரிய நமஸ்காரத்துல கால வர்ணனைகள் அவ்வளவு அற்புதமா இருக்கு டைம் எல்லாம் எப்படி இருக்கும் டயத்துக்கும் மைண்டுக்கும் உள்ள இது ருத்துக்களுக்கும் சீசன் சொல்றோமே வசந்த காலம் கிரீஷ்ம காலம் காலத்துக்கும் மைண்டுக்கும் உள்ள கனெக்ஷன்லாம் சொல்றது மழை பெஞ்சா மைண்டு எப்படி இருக்கும் வெயில் அதிகமா அடிச்சா மனசு எப்படி இருக்கும் ரொம்ப குளிரா இருந்தா மனசு எப்படி இருக்கும் மனசுக்கும் வெதருக்கும் உள்ள கனெக்ஷன் எதுக்கு சொல்றேன் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நானே படிச்சது அறகுறை நின ஒரு சுவாமி தெரிஞ்சு வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச தகவலை ஆழமா இருக்கு அத்வைதாஸ்திரும் இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் இவர் சொல்றாரு உங்களுக்கு அதை எதுக்கு சொல்லவர் என்ன சொல்லிருக்காரு என்ன சிக்ஷா என்ன கல்பம்னா என்னன்னு கேட்க தோணுமே நம்ம இதுலயே சொல்லிடுறோம் முண்டகோபுரிஷத்துல சொல்லிடுறோம் அபராவித்யான்னு படிக்கிறோம் அத தத்ராபராவேதோ யஜுர்வேத சாமவேதோ தர்வவேத சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நெருக்க்தம் சந்தோ ஜோதிஷமி அத்த பராஜயா தரம் அதிமத்தே அப்புறம் அபராவித்யா பராவித்யா பிரிக்கிற போது இப்படி சொல்றோம் அதனால்தான் தமிழ் நூல்கள் எல்லாம் கடவுளை வந்து பாடுற போது நீதான் வேதம் நீதான் வேத அங்கங்கள் சில இடங்கள்ல இறைவன் வேதத்தையும் வேதாங்கங்களையும் அருளினான்பாங்க சில இடங்கள்ல என்னன்னா இறைவனே வேதங்களாகவும் வேதாங்கங்களாகவும் இருக்கிறான்பாங்க இறைவன் வேறு வேதங்கள் வேறு அல்ல வேதம் ஓதினார் இறைவன்பாங்க மேலான பொருக்கு கல்பம்னு சொன்னா மந்திரங்களை யாகங்களில் எங்கெங்க உபயோகிக்கணும் அப்படிங்குறது ஒரு சாஸ்திரம் அது பேர் கல்பம் பிரயோக கிரமங்கள் இந்த இடத்துல இந்த மந்திரத்தை இந்த கிரமத்தோட இது பண்ணும் லாஜயிர் ஜுஹோதி ருத்ரா நாம் வாபம் எல்லாதி ஆதித்யா நாம் வா தத்ரூபம் ஜுகோதி ஆதித்யா நேவ தத் பிராமண பாகமே கல்பம் மாறி நான் சொல்றது வந்து இது அஸ்வமேதையாக மந்திரத்தில் ஒரு போர்ஷன் இது என்னென்னா அவுளால ஹோமம் பண்ணு இந்த அவுல் வந்து ஆதித்ய ரூபமாக இருக்கு இந்த பொரியால ஹோமம் பண்ணு இந்த பொறி ருத்ரனுடைய ரூபமா இருக்கு அப்படி மாற்றி சொல்றது எல்லாம் இட இடத்துக்கு மாறுவதெல்லாம் நிறைய சக்து பெர்ஜுஹோதி இந்த திரவியங்கள் இந்த காலத்துல இந்த இடத்துல இந்த இவனால இந்த இந்த இவன் இப்படி பாட்டு பண்ணணும் அதுக்கு எப்படி இல்லாம முறைகள்லாம் இருக்கணும் அவன் எப்படி உட்கார்ந்து இருக்கணும் அவன் இடது கையால எதை தொட்டுன்னு இருக்கணும் வலது கையால் ஹோமம் பண்ற போது ஹோமத்தோட அந்த ஹோமத்துக்கு நேர அக்னியில வந்து அந்த இது அந்த இது எரிஞ்சு போயிடப்படாது ஹோம கரண்டி ஒருத்தர் உட்கரிய சொல்றானா இவன் சரியா பண்றானான்னு பாக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்க யாகசாலை அந்த யாகசாலைக்குள்ள அந்த கிரமங்கள் நடக்கிற முறைகள் இருக்க அதெல்லாம் சாஸ்திரத்தில் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு நடைமுறையில் நிறைய சிக்கல் இருக்கு இப்போ அப்படிலாம் எல்லாம் ஆத்தன்டிக்காக படிக்கிறவங்களே கிடையாது இந்த பிரம்மாங்கிறவர் எந்திரிக்கவே மாட்டார் உட்கார்ந்துட்டே அத்தனையும் பார்த்துட்டு இருப்பார் அத்தனை நாலெட்ஜும் அவருக்கு இருக்கணும் அவர் ஒருவேளையும் செய்யக்கூடாது அவரை கேட்காம அவரை பார்க்காம எதையும் ஹோமத்தில் போட முடியாது அவ்வளோதான் போறோம் இது கல்பம் அதாவது அர்ச்சகர் பூஜை பண்றவன் வாயை தரக்கூடாது புஷ்பந்தான் போட்டு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும் எடுத்துக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ஆச்சாரியன் சாதகன் போதகன் இன்னும் ஒருத்தன் சமையல் நைவேத்தியம் வைக்கிறான்லைய அவன் தனி அவன் சும்மா இது பண்ண முடியாது அவன் உட்காந்து ஆச்சமணம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை வச்சுட்டு உட்காந்து ஜவுமணின்னு உட்காந்துக்கணும் அவனுக்கு பேர் பாச்சகாச்சாரியன் சமயக்காரன்ல பாச்சகாச்சாரியன் நைவேத்தியம் வைக்கிறான் அந்த நைவேத்தியத்தை பக்தியாக கொண்டு வந்து அவன் சமைக்க சமர்ப்பணம் பண்ணும் கேரளாவில் ஓரளவுக்கு அது நடக்குது தமிழ்நாட்டில் தான் பண்ண முடியல கஷ்டமாக விரளாவில் கிளீனாக கதையெல்லாம் சாத்துக்குவோம் அத்தனை கதையும் சாத்தி விட்டு உள்ள எல்லாம் தண்ணியை விட்டு கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி அந்தந்த இடத்துக்கு அதை கொண்டு வந்து வச்சு ஒரு வெல் டிசிப்ளினாக நடக்கும் எல்லாம் நம்ம பரமோத்தமமான சொல்கிறேன் வாழ்க்கையில் குறிக்கோள் ஈஸ்வரன் தான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த ஈஸ்வரனை லட்சியமாக வச்சு எல்லாம் நம்முடைய காய்கம் கர்ம வாச்சிக்கம் கர்மம் மானசம் கர்ம எல்லாம் அந்த ஈஸ்வரனையே இது பண்ணிருக்கு அதுக்கான திரவியும் விவசாயம் பண்றவனும் நினைச்சுட்டு தான் விவசாயம் பண்ணுவான் அங்கேயும் சம்பந்தத்தோட தான் விவசாயம் நடக்கும் சிக்ஷா கல்பம் சந்தகா சந்தகான்னு சொன்னா மீட்டர் யாப்பு இலக்கணம் தமிழ் ஒரு செய்யுக்கு இப்ப திருக்குறள் எத்தனை எழுத்து குரல்னா என்ன குரல்னா என்ன அப்புறம் வந்து இதுக்குள்ளேயே நிறைய எல்லாம் இருக்கு இப்போ குரல்ங்கிறது ஒரு இது அது ஒரு மீட்ரு குரல் மீட்ரு தான் சமஸ்கிருதத்தில் காயத்ரி சந்தஸ் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு பிராணாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஷியெல்லாம் சொல்கிறோம் என்னது பூராதி சப்த வியாஹ்ருதி அத்ரி புருகு குத் சிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிரச ரிஷயா காயத்ரி உஷ்ணிக்கு எனக்கே மறந்து வீழ்த்ததெல்லாம் அனுஷ்டுப்பு பங்கி பிரகத்தி ஜெகத்ய சந்தாம்சி இங்கே தொடணும் முதட்டுக்கு மேலே அக்னி வாயு அர்க்கவாகீஷ வருணேந்திர விஸ்வே தேவா தேவதாக இதெல்லாம் இந்த தியானம் இதெல்லாம் கிரமங்களில் இந்த சந்தஸ் சந்தாஸ்திரம் நூற்றி எட்டு சந்தஸ் இருக்கான் இதை நிறைய உபயோகப்படுத்தின ஒரே ஆள் காளிதாசன் ருக்வேதம் கூட இருபதோ இருபத்தி ரெண்டு சந்தோதான் யூஸ் பண்ணியிருக்கு அத்தனை சந்தஸ்தையும் உபயோகப்படுத்தினால் காளிதாசன்பான் எல்லா மீட்டர்லையும் கவி எழுதியிருக்காரு அது ஒரு சாஸ்திரம் அது ஒரு வாஸ்டா இருக்கு அதுவும் நிறைய பெருசா பெரிய விஷயமா இருக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளதெல்லாம் அதிகமாக படிக்கிறதெல்லாம் பகவத்கீதை பார்த்தா அனுஷ்டுப்பு திருஷ்டுப்பு ரெண்டு தான் மீட்டரே அனுஷ்டுப்புன்னு ஒரு மீட்டர் அதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க இத்தனை எழுத்து இருந்தா முப்பத்தி ரெண்டு எழுத்து இருந்தா அது அனுஷ்டிப்பு அந்த எழுத்துக்கு நிறைய கிரமங்கள் இந்த எழுத்து வரலாம் இந்த எழுத்து வரக்கூடாது இந்த இடத்துல ஹச்சு வரக்கூடாது இந்த இடத்துல ஹல்லு வரப்படாது நியமங்கள் ஜாஸ்தி இதுக்கிடையில ஒருத்தங்க ஸ்லோகத்தை எழுதி ஆகணும் இந்த கண்டிஷனுக்கு இடையில அப்படி எழுதின ஸ்லோகங்கள் ஏராளமா இருக்கு சந்தாஸ்திரம் அதை படிச்சிருக்கேங்கிறார் சந்த சிதையாகனா அந்த சந்த சாஸ்திர விவரணம் சங்கராச்சாரியார் சித்திஹிங்கிறது சிதையாகங்கிறார் அதை விவரிக்கிற முறைகள் அப்புறம் பூத வித்யாம் பூததந்திரம் பூத வித்யான்னா பேய் பிசாச்சு இதெல்லாம் சொல்கிறோமே பூதங்கள்லாம் இருக்கா நிறைய பூதான்னா பஞ்சபூதம் மாத்திரம் இல்லை இந்த கோயிலெல்லாம் பலி போடுறாங்கன்னு அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது நான் சில இடங்களில் அதை பார்த்துருக்கேன் அது இன்னும் எனக்கு இன்னும் பிடிபடலது அப்படியே இந்த டம்ளரே ஆடும் சரி இது பண்ணலைன்னா அதுக்கெல்லாம் அது அது நான் ஏற்றுக்கொண்டேங்கிறதுக்கு அடையாளங்கள்லாம் உண்டு ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொள்ளலேங்கிறதுக்கு அடையாளங்கள்லாம் உண்டு இந்த கோகுலாம் இந்த இந்த பலி போடுற போது என்ன பண்ணால் அதுக்கு ஒரு தட்டு இருக்குது இந்திரனுக்கு எப்படி தட்டணும் அக்னிக்கு எப்படி தட்டணும் வாயுக்கு எப்படி தட்டணும் எல்லாத்துக்கும் இந்த கட்டுறது கூட அதில் கூட கணக்ஷ கணக்கெல்லாம் இருக்கு நம்மளால அதை நம்ப முடியாது முறையாக தான் அதில் அதனுடைய அதில் இருக்கிற சிரமங்களும் அதில் இருக்கிற நன்மையும் தெரியும் சும்மா மல்லாமல் பண்ணுறவங்களுக்கு அது வெறும் என்ன சொல்வது ஜட காரியம் தான் அதுக்கு ஒரு உயிர் இருக்காது அது பூத வித்யான்னு அது படித்து வச்சிருக்கேங்கிறார் என்னெல்லாம் இருக்குன்னு அப்புறம் கஷத்ர வித்யா தனுர்வேதம் தனுர்வேதம் க்ஷத்ரியர்களுக்குள்ள வித்யை நட்சத்திர வித்யா ஜோதிஷம் சொன்னேன் இல்லையா திரிகணிதம்லாம் சொன்னேன் இல்லையா ஜோதிஷ சாஸ்திரம் நம்ம பார்க்குறோம் ஆரியபட்டா பாஸ்கரார் எல்லாம் ஃபேமஸாக இருக்கேன் புஸ்தெலாம் இருக்கு எல்லாம் இப்போ நிறைய எடுக்கிறாங்க விமானம் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கெல்லாம் வேதங்களில் க்ளோஸ்லாம் நிறைய இருக்குது மகாபாரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில் படிக்கிறோமே ராமர் புஷ்பக விமானத்தில் போனார் அது எப்படி இருந்தது புஷ்பக விமானத்தோட வர்ணனை என்ன பிரம்மாஸ்திரம்ங்கிறானே வாயுவாஸ்திரம்னா என்ன ஆக்னேயாஸ்திரம்னா என்ன அஸ்திரங்கள் இந்த ஆன் தேர் ரொம்ப பெருசாக நம்ம பார்க்குற சும்மா சின்னதாக காமிச்சிருக்கு பேர் ரொம்ப பெருசு அந்த புதுகுள்ளுக்குள்ளே வந்து நிறைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் மந்திரபூர்வமாக ஜபிச்சு பூஜை பண்ணி வச்சுருக்குமா அதை எடுக்கிறதுக்கு ரிச்சோலாம் அதை எடுத்து இதெல்லாம் விஜயதசமி அந்த கதையில் தான் இருக்குது விஜயதசமியே மகாபாரதத்து விஜயதசமிக்கு கதை சொல்றதுல இது ஒன்று இவங்க வந்து விஜயதசமிக்கு தான் அந்த அஜாத்தவாசம் முடிஞ்சு அந்த ஆயுதங்களை எடுத்தது அதனால தான் ஆயுத பூஜை பண்ணுறது இவங்கள ஆயுதங்களை ஒழிச்சு வச்சுட்டு தானே ஒரு மரத்து பொந்துல ஒழிச்சு வச்சுட்டு தானே இவங்கெல்லாம் போனாங்க அக்ஞாவ வாசம் பண்ண அது எடுத்ததும் ஆயுத பூஜை தனுர்வேதம் அடுத்தது நட்சத்திர வித்யா ஜோதிஷம் இந்த ஜோதிஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து ஓ ராசிக்கு இப்படி இருக்கும் ஞாயிற ராசிக்கு இப்படி இருக்கும் நம்ம எல்லா ராசியும் ஒரு சரியாகாது ஒரு நமக்கு ராசியே ஆகாது இதெல்லாம் இதெல்லாம் வேறு ஆனால் சாஸ்திரத்தில் ஜோதிஷங்கிறது கர்மாங்கம் அமாவாசை என்றைக்கு வருது இன்றைக்கி எத்தனை நாழிகை இருக்குது நாளைக்கு எத்தனை நாழிகை இருக்கும் இந்த கணக்கு பௌர்ணமி எப்படி பிரதம தி நிர்ணயம் பஞ்சாங்கம் இருக்கே இது ஜோதிஷ சாஸ்திரத்தோட அடிப்படையில் இருக்குது அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி இதெல்லாம் கர்மாங்கம் கர்மாவுக்கு இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணுன்னா நாள் பார்க்கணும் ஒரு கர்மா பண்ணணும்னா அதுக்கு நாள் நேரெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் அதனால் அது பெரு ஜோதிஷம் அது நமக்கு பார்க்குறதுங்கிறது எழுந்த வடிஞ்செழுந்தால் இன்றைக்கி சிம்மத்துக்கு என்ன போட்டி எதிர்ப்பு எல்லாம் பார்த்துட்டு சிம்ம ராசிக்கு என்ன இந்த ராசிக்கு என்ன என்னத்தையோ பார்த்துன்னு போன்றிருக்கும் எந்த கேலண்டரை பார்த்தா அதுதான் இருக்குது பேப்பரத்திறந்தால் சைடில் ஒரு பக்கம் பெருசாக போட்டிருக்கான் நட்சத்திர பலன் வேறு ராசி பலன் வேறையான் இப்படியும் ஜனங்கள் இதில் இருக்க ஆனால் அதெல்லாம் வேதத்தில் அப்படிலாம் இல்லை கர்மாவுக்கு இந்தந்த கர்மா இப்படி இப்படி பண்ணும் இந்தந்த காலத்தில் தங்காலே கால அந்தந்த காலத்தில் பண்ணணும் யதா காலம் ஆகுதையஹான் உண்டகோபு நிஷத்தில் படிச்சுருக்கோம் அதனால் சாஸ்திரம் அது கர்மத்துக்கு ஒரு அங்கம் வேதத்தினுடைய ஒரு அங்கம் அது கர்மாவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காலத்தை பார்த்து தான் ஹோமம் பண்ண முடியும் சூரியன் உதிக்காத போது பண்ணணும் சூரியன் உதித்த பிறகு பண்ணணும் சூரியன் எப்படி உதிக்கிறார் நமக்கு பார்க்குறதுக்கு உதயமாகலேன்னு தோணும் ஆனால் உதிச்சுடுத்தும்பான் அங்கே உதிச்சிருக்கு அதான் கணக்கு அப்படிம்பான் ஜோதிஷாஸ்திரம் அப்புறம் அடுத்தது என்னது சர்பதேவ ஜன வித்யா சர்ப வித்யா அப்படின்னு சொன்னால் பாம்பு கடித்தா சங்கராச்சாரியார் கருடசாஸ்திரங்கிறார் கருடசாஸ்திரம் கருட மந்திரம் அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணினா சொல்லுவாங்க நீங்கள் அந்த ஒரு காலத்தில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தாராம் பாம்பு கடிச்சுடுத்துன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்துட்டா அவர் அங்கேருந்தே துணியை கிழிப்பாராம் மந்திரத்து இங்கே விஷம் இறங்கிடுமா நம்ம தகவலை கொடுத்துட்டா அங்கேருந்து ஏதோ அவர் பேர் கேட்பார் பொருள் பேரோ நட்சத்திரமோ கேட்பார் பொருள் கேட்டுவிட்டு உடனே அங்கேயே உட்காந்துன்னு நிறுத்தி எப்படியே கிழிப்பாராம் கிழிக்க கிழிக்க இங்கே விஷம் இறங்கிட்டுருக்குமா எப்படி பாருங்க நம்மளால் இதை நம்ப முடியறது தானே செல்ஃபோன்னு ஒன்று வரையிறதுக்கு முன்னாடி தெரியுமா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பண்ணுற வேலை இப்போ நம்ம சாதாரணமாக பேசுனால் இந்தியெல்லாம் வந்து புரிய மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் சுண்டகா மாதிரி சித்தூண்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறேன் குவாலிட்டியும் இருக்குது குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியல அதான் இன்னும் அதெல்லாம் நமக்கு தெரியல இது வந்து ஜடத்துலயே இவ்வளோ சூட்சம் இருக்குது இன்னும் உள்ளுக்குள்ள சூக்ஷத்துக்குள்ள சூட்சமும் போனால் எங்கள் எண்டுன்னே தெரியல அவ்வளவு தூரத்துக்கு விஷயங்கள் இருக்கு சர்விடாஸ்திரி பாம்பு கடிய நீட்சி டாக்கி சர்ஸ்வா திருஷ்டிக்யாத்தேஜ்வலந்த மகாஜன்தா भूत, प्रेत, ब्रह्म, राक्षस, सर्प, सर्प, இந்த உவங்களிலிருந்து உபாத்தே ஜலந்தரும் அந்த ஒளியாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பார்க்கட்டும் அந்த பிரகாசத்தை தரிசனம் பண்ணட்டும் சர்வே ஜுவலந்தம் பசியு கீதம் ஜுவலந்தம் ஞானமயமாக பக்தி ஈஸ்வர ஜபமயமாக இருக்கிற என்ன பார்க்கட்டும் எல்லாரும் பார்த்தா ஓடிபடுவான் சர்வே ஜுவலந்தம் பசியு ஜலந்தம் மாம் பசியு மாம் ரக்ஷந்து என்ன பகவான் காப்பாற்றட்டும் சர்வான் ஜனான் ரக்ஷந்தும் எல்லோரையும் காப்பாற்றட்டும் நாய்க்கடி பசுக்கு புலிக்கடி எல்லா கடியும் எல்லாம் வேதம் சொல்றேன் சாஸ்திரத்தில் மகாநியாச ஜபத்தில் சர்வதாதாரணமாக சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாலே மந்திரங்கள் பின்னாலே மந்திரங்கள் எல்லாம் வரும் எதுக்கு சொல்றேன் எல்லாம் மந்திரத்தை வந்து என்ன சொல்றது நம்ம நம்பிக்கையோட அது எவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கையோட சொல்றோம் அவ்வளவு தூரத்துக்கு பலிக்கும் மந்த்ரே தீர்த்தே த்விஜே தேவே தெய்வஜ் பேஷஜே குரவ் யாதிருஷி பாவனா எஸ் சித்திர்பவதி தாதிருஷி அந்த நம்ம ஜபிக்கிற மந்திரம் இப்ப இந்த ஜதத்தை போய் இது வந்து கங்கைன்னு நினைச்சுட்டு பாவனை பண்ணி இது கங்கை யமுனே எல்லா புனித நதிகளும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாவனை பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணினா நம்பிக்கையோட பண்ணா பாபங்கள்லாம் போகும் தீர்த்து மந்த்ரே தீர்த்து த்விஜே பிராமணனை நம்புறோம் இவன் மந்திரம் சொன்னான்னா இவனுக்கு தட்சிணை கொடுத்தா நமக்கு பலன் கிடைக்கும் நம்பி கொண்டோம் எவ்வளவு தூரத்துக்கு அவங்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு பலன் தான் மந்த்ரே தீர்த்தே திஜே தேவே கடவுள் இடத்துலே ஜோசிய குரவ் வைத்தியர் இடத்துல உபதேசம் பண்ற குருவனிடத்துல யாதிருஷி பாவனாயசித்திர்பவதி தாதிருஷி எவ்வளவு தூரத்துக்கு உனக்கு விசுவாசம் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு பலன் இந்த மந்திர சாஸ்திரங்கள் அனந்தமா இருக்கு மந்திர மகாணவஹா மந்திர மகோததிஹி படிக்கிறோம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்ரோட போகும்போது வித்தியெல்லாம் அபியாசம் பண்ணிருக்காங்க விஸ்வாமித்ர கூட்டின்னு போறார் கூட்டிட்டு போறபோது இந்த பையன்களுக்கு களைச்சு போவாங்களேன்னு சொல்லி பலா அத்தி பலான்னு ரெண்டு மந்திரம் சொல்லி இந்த மந்திரத்தை ஜப்பம் பண்ணுங்கன்னு சொல்லி சூரியனை பாரு தீர்த்த ஆச்சமணம் பண்ணுங்கிறார் விஸ்வாமித்ரன் ராமா ஆச்சமணம் பண்ணு நான் ரெண்டு மந்திரம் சொல்லித்தரேன் உனக்கு இந்த மந்திரத்தை நீ ஜப்பம் பண்ணியானா உனக்கு வந்து பசி தாகம் எல்லாம் தெரியாது உடம்புல சக்தி எப்பவும் இருக்கும் நான் சொல்லித்தரேங்கிறார் ராமர் சத்தா பக்தியோட அந்த மந்திரத்தை படிச்சுக்கிறார் இன்னும் அந்த மந்திரம் இருக்கு பழக்கத்துல சுவாமி சொல்லி கொடுங்கலே நமக்கு அதெல்லாம் வேலை இல்லை பலா அத்தி அப்படின்னு மந்திரம் நீங்க பார்க்கணும்னா ராமகிருஷ்ணத்தில் ஜப விதானம் புஸ்து இருக்குது படிச்சு பாரு தெரியும் இந்த மந்திரங்களை ஜபம் பண்றது இந்த கருட வித்யை சர்ப வித்யா தேவஜன வித்யா தேவஜன வித்யாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் கந்தயுக்தி நிறைய கீத வாத்திய சில்பாதி விஜயானி தேவஜன வித்யான்னா என்ன அர்த்தம்னா அதாவது மனத்தை வச்சு இந்த மோப்ப சக்தி இருக்குது பாருங்க இதெல்லாம் இருக்கு பூனைக்கு இருக்குது இந்த நாய்க்கு பூனைக்கு எல்லாத்துக்கும் புலிக்கு எல்லாத்துக்கும் இந்த மோப்ப சக்தி இருக்குது அது ஒரு வித்தியா இந்த மனம் இருந்தால் இப்படி இருக்கும் கந்தத்தை வச்சு அனுமானம் பண்ணுறது மனத்தை முகர்ற அந்த வித்தியை கந்தயுக்தி அப்புறம் அடுத்தது என்னதுண்ண அப்புறம் டான்ஸு பாட்டு கேட்கணுமா நாரதர் பாட்டுக்கு நாரதரை சொல்கிற வழக்கம் இருக்கு நாரதருடைய அனுகிரகத்தினால்தான் தியாகராஜர் ராமச்சந்திரமூர்த்தியை பாடினார்னு படிக்கிறோம் நாரதருடைய அனுகிரகம் பெற்றவர் நாரத மகர்ஷியின் திருவுருவம் அப்படின்னு தியாகராஜரை சொல்கிறோம் அஹ நிறிய சாஸ்திரம் டான்ஸு நாட்டியம் நிறியம் நிறையம் வேற நாட்டியம் வேறங்குறாங்க அதில் வேற சுத்த நிருத்தியம் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க கீதம்னா பாட்டு வாத்தியம் பல வாத்தியங்கள் வாத்தியங்கள் ஷில்பாதி ஆதின்னு போட்டார் இன்னும் என்னெல்லாமோ இருக்கு எல்லாம் தேவ ஜன வித்யா அனுகிரகத்தினால கிடைக்கக்கூடிய வித்யைகள் ஏதத் சர்வம் இவை அனைத்தையும் ஹே பகவஹா அத்தியேமி கடைசியா முடிக்கிறது பாருங்க ஏதத் பகவோத் தேமி ரிக்வேதம் பகவோத் தேமின்னு முதல்ல ஒரு பகவாகா வந்தது இப்ப கடைசியா முடிக்கிற போது என்னது ஏதத்து சர்வம் ஹே பகவஹா भगवाने, இத்தனையும் படிச்சிருக்கேன் அப்படின்னு அப்படியா அவர் தெரிஞ்சுக்கிறார் இத்தனை விஷயம் உனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிறார் அப்புறம் அடுத்தது சொல்றாரு அவரே நாரதருடைய வாக்கியம் தொடர்கிறது படிக்கலாம் சோஹம் பகவஹா மந்திர விதே வாஸ்மி நாத்மவித் ஸ்ருதக் குவமே பகவத் திருஷ்ய தரதிகவாச்சோ பாரம் தரைய்விச்சீ நாமை சரத்குமார் மகர்ஷியின் இடத்துல நாரதர் சொல்றார் ஓ பகவானே சஹா அகம் அத்தகைய நான் எத்தகைய நான் இத்தகைய வித்தைகளை அபியாசம் பண்ணி இருக்கிற நான் இது அபியாசம் பண்றதும் கஷ்டம் இத்தனை விஷயத்தை அபியாசம் பண்ணிருக்கேன் படிச்சிருக்கேன் குரு கிட்ட கிரகிச்சிருக்கேன் கிரகிச்சதை அபியாசம் பண்ணியிருக்கேன் அபியாசம் பண்ணினதை அப்ளையும் பண்றதுக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாம் என்கிட்ட இருக்கு எனக்கு தெரியும் ஆஹ வித்தியெல்லாம் ஒரு வித்தையை கிரகிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இத்தனை வித்தையை கிரகிச்சு அதை உடையவனா இருக்கேன் சோகம் பகவகா இத்தகைய அறிவு துறைகளை அடைந்திருக்கிற நான் சோகம் பகவஹா பகவானே அத்தகைய நான் மந்த்ரவிதேவ அஸ்மி மந்திரவித் ஏவ இருக்கிறேன் இந்த மந்திர விதுங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் கர்ம எனக்கு எல்லா ரிச்சுவல் தான் தெரியும் மந்திரவிதேவ அஸ்மி சங்கராச்சாரியார் சப்தார்த்தமாத்திர விஜானவானேவ அஸ்மி இன்னொரு இடத்துல வருது மந்திரேஷு கர்மாணி இந்த தெரியும் இன்னொரு இடத்துல வரப்போகுது இந்த கர்மாவை தெரியும் கர்மத்துக்கான மந்திரங்கள் தெரியும் அந்த அதனுடைய சப்தங்கள்லாம் மந்திரங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு ஓரளவுக்கு அர்த்தம் தெரியும் அதனுடைய ஆழமாக நான் எதையுமே பார்க்கலை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளோதான் மந்திரவிதேவ அஸ்மி அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறார் ஆத்மவித்து என்ன நான் தெரிஞ்சிக்கவே இல்லை இதை பத்தி நிறைய விசாரம் பண்ணியிருக்காங்க இப்ப இவருக்கு நான் ஜீவன் தெரியுமா தெரியாத நார் இதெல்லாம் வந்து கடோ பரிசத்துலயும் இந்த விசாரம் இருக்கு நிறைய இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள் சாஸ்திரத்துக்குள்ள இது வந்து இதுதான் மதபேதங்களெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆத்மான தெரியாமையா இருக்கும் ஜீவனுங்கிற எண்ணம் இல்லாமையா இருக்கும் உடம்பு வேறே நாம் வேறேங்கிற எண்ணம் இந்த வைதிக தர்மத்திலே ஊறி போன ஒரு விஷயம் ஆனால் இந்த ஆத்மா பிரம்மன்ங்கிறது தெரியாது அதுதான் பிராப்ளம் இந்த ஆத்மா பூர்ணமான பிரம்மன் இந்த ஆத்மா பரிச்சின்னமானதா அபரிச்சின்னமானதா நான் வரையறைக்குட்பட்டவனா வரையறைக்கு உட்படாதவனா பெரிய விஷயம் அகம் பரிச்சின்னோவா அபரிச்சின்னோவா சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை ஆத்ம ஏகத்வம் நாம எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம எல்லாரும் தனித்தனியா நினைச்சுட்டு இருக்கோமே இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கிடையவே கிடையாது நாம் எல்லோரும் ஒண்ணுதான் அதுதான் மற்ற மதவாதிகள்னா சைவ சித்தாந்திகள் விசிஷ்டாத்வைத்திகள் துவைத்திகள் எல்லாரும் சொல்வது நம் அத்வைதிகளை பார்த்து ஏகாத்மவாதிகள்ங்கிறாங்க அத்வைதிகளை பார்த்து ஏகாத்மவாதிகள்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு சொல்கிறேன் இங்கே ஆத்மவித்துங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற அர்த்தம் ஆத்மவித்து இல்லை மந்திரவிதேவ அஸ்மி நாகம் ஆத்மவித்து நான் ஆத்மாவை அறியலேன்னு அறுதலை ஆத்மாவோட ஸ்வரூபத்தை நன்றாக தெரிஞ்சுக்கல அப்படி போட்டுக்கணும் இல்லாட்டி அவர் எதுக்கு கேட்கிறார் ஆத்மாவோட ஸ்வரூபத்தை என்னை பற்றி நான் யார் என்பதை நான் தெளிவாக அறிந்தேன் இல்லை என்னைத் தவிர மற்ற விஷயங்களை நான் மேலெழுந்த வாரியாகவும் தெளிவாகவும் சில விஷயங்களை தெளிவாகவும் பல விஷயங்களை மேலெழுந்த வாரியாகவும் அறிந்திருக்கிறேன் ஆனால் என்னை பற்றி நான் தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை நான் இருக்கிறேன் என்பது தெரிகிறது நான் என்னவாக இருக்கிறேன் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை இந்த கல்ச்சரில் பறந்து வளர்றதுனால அந்த காலத்தில் இதை காட்டிலும் இன்னும் கல்ச்சர் தரம் இருந்திருக்கு நம்ம வந்து வேத இது வேற நாரத மகர்ஷி வேற அவருக்கு உடம்பு வேறே உடம்புக்கு வேற ஜீவன் இருக்குங்கிறது தெரியாமையா இருக்கும் சங்கராச்சரியதான் சொல்றாரு அதெல்லாம் தெரியாம இல்லை ஆனா இந்த ஜீவன் பிரம்மமா இல்லையா அதான் நம்ம கேட்டுக்கிறோம் அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க இதில் பார்க்க முடியாது நம்ம கேட்டுக்கிறோம் இந்த ஜீவன் இந்த ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன யதார்த்த ஸ்வரூபம் என்ன வேதாந்தத்தில் என்ன சொல்றோம் அடிக்கடி ஜீவோ பிரம்மைவனா பரகாங்கிறோம் இந்த ஜீவன் பிரம்மமே என்று வேறல்ல பாட்டே சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி தேகோநாகம் ஜீவோ நாகம் பிரத்யகின்ன பிரம்மை வாகம் அந்த காலத்தில் ஊரில் பஜனை பாட்டில் இது ஒன்று தெரியவே தெரியாது சின்ன குழந்தையா இருக்கும் சாப் இந்த பாட்டு பாடினா நமக்கு சுண்டல் கிடைக்கும் சுண்டலோ கல்கண்டோ அட்லீஸ்ட் முந்திரி தே திராட்சை கிடைக்கும் அது வந்து மாமா சொல்ல திரும்ப சொல்ல தேகோ நாகம் ஜம் பாரு எவ்ளோ அர்த்தம் பாருங்க தேகோ நாகம் ஜீவோ நாகம் நான் உடம்பு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இந்த மந்திரவிதே வாஸ்மித்மீது எனக்கு ஆத்மஸ்வரூபம் தெரியலை சொல்றாரு ஆத்மஸ்வரூப ஆத்மவித்து அகம் ந ஆத்மவித்து சொல்ற அப்புறம் என்னது திருஷ்யே தரதி சோகம் ஆத்மவித்து என்னால் ஹே பகவானே என்னால கேட்கப்பட்டிருக்கு ஆத்மாவை தெரிஞ்சின்றவ இந்த காணப்படுகிற எல்லாவற்றிலிருந்தும் சோகத்திலிருந்தும் விடுபடுகிறான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆபாத்த ஜரிஞ்சுனவனுக்கு கவலை இல்லை தரதி சோகம் ஆத்மவித்து அடிக்கடி கோட் பண்ற ஒரு வேர்டு தன்னை அறிபவன் துயரத்தை கடற்கிறான் தன்னை அறிபவன் துன்பங்களில் இருந்து விடுபடுகிறான் போட்டுக்கணும் அங்கங்க அரசல் புரசலாங்கிறான் வரும் அரசல் புரச ஆத்மாவ தெரிஞ்சவனுக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு ஆக திருஷேபியா தரத்தி திருஷேபா பகவத் தரதி பகவத் திருஷேபியா உங்களை போன்றிருக்கிறவர்களிடத்திலிருந்து நான் தங்களை பகவத் திருஷேப்யா இதுல கூட என்ன மரியாதை பருவம் யுஷ்மத் சதிருஷேப்யா உங்களை போன்றவர்களிடமிருந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களை தங்களை போன்றவர்களிடமிருந்து நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆத்மாவை ஆத்மாவை அறிகின்றவன் துயரங்களை கடற்கிறான் என்பதை பற்றி தங்களை போன்றவர்களிடமிருந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சுஷ்ரும கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி மற்ற இடங்களில் வருது இல்லையா அது மாதிரி சோகம் பகவகா சோச்சாமி எத்தனை பகவகா பாருங்கள் எவ்வளவு பணிவு பாருங்கள் பகவானே பகவானே பகவானே விட்டு விடாமல் சொல்லிகிட்டே முதல்ல என்ன சொன்னார் பகவானே எனக்கு மந்திரம்தான் தெரியும் ஆத்மாவே தெரியாது உங்களை மாதிரி இருக்கிறவங்கள்டருந்து கேட்டிருக்கேன் என்ன கேட்டிருக்கேன் ஆத்மாவை தெரிஞ்சிருந்தவனுக்கு கவலையே இல்லைன்னு உங்களை போன்ற இருக்கிறவர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உங்கள்ட்ட இப்போ சொல்கிறேன் இவ்வளவு படிச்சிருந்தோம் எனக்கு துக்கம் போகலை எனக்கு இன்னும் இன்னும் அது மறந்து போயிடுமோ சரியான நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வரலன்னா என்ன இருது அப்படிலாம் ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் இந்த அபியாசம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி வா வித்தை எல்லாம் காப்பாத்தின் இருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு அது ஒரு வகையான துக்கம் ஆனால் என்ன இருந்தாலும் சரி எனக்கு துன்பம் போகல சோகம் பகவகா சோச்சாமி கவலைப்படுற அத்தகைய எண்ணெய் ஹே பகவான் சோகசிய பாரம் தாரையு பகவானாகிய தாங்கள் அத்தகைய எண்ணெய் சோகத்திலிருந்து நீக்கி அந்த கரையை அடையும்படி செய்யுங்கள் பாரம் தாரைய தூள் இந்த சோக சாகரம் துன்பக் கடல் தாய்மானோர் பாடுறார் இல்லையா துன்பக்கடலில் துளைந்தேர்க்கு உன் ஆனந்த இன்ப வெள்ளக்கடலா தெரியல வெள்ளம் வருவது என்னால் ஐயா பராபரமே ஒரு பாட்டு இருக்கு துன்பக் கடலில் துளைந்தேக்கு ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமி துன்பக் கடலில் துளைந்தேற்கு உன் ஆனந்த இன்ப கண்ணீர் வருவது எந்தாள் எந்தாய் பராபரமே அப்படிதோ ஒரு பாட்டு இருக்கு அதனால ஞாபகம் இருக்கு ஆ சோகம் பகவகா சோசாமி தம்மா பகவான் சோகச பாரம் தாரை தெளிவா சொல்றார் எனக்கு மந்திரம் தான் தெரியும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கல ஆத்மாவை தெரிஞ்சுண்டா துக்கத்தை கடக்கலாம்னு சொல்லி உங்களை போல இருக்கிறவா எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் நான் ரொம்ப கவலையோட இருக்கேன் துன்பத்தோட இருக்கேன் அப்படி துன்பத்தோட இருக்கிற என்ன பகவானே நீங்க தான் இந்த துன்பத்தோட அக்கறை துன்பத்துக்கு அக்கறை என்னது இன்பம் கரையை தாண்ட வச்சு இந்த கடல் நிமஜ்ஜ நிமஜ்ஜ இதுல முழுகி முழுகி ஒரு துக்கமா ரெண்டு துக்கமா இந்த பக்கம் போனா அடி அந்த பக்கம் போனா அடி துக்கமோ துக்கம் நாரதர் கதையே இப்படி இதனை எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு நாரதர் கதையே இப்படி இப்படி துன்பத்தில் இப்படி எல்லாம் சிரமப்படுறேன் எல்லாம் வந்து இதெல்லாம் சில இதெல்லாம் சொல்றது உண்டு நைச்சியான சந்தானம் இந்த என்ன பண்ணுவாங்களாம் இவர்கள்லாம் வந்து அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சுட்டா கூட அடையாதவர்களுடைய நிலையில தங்களை வச்சு அவர்களுக்கு அடையறத்துக்கு வழியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக பாட்டெல்லாம் சொல்லுது என்ன தன்னையே நாய் பேயின் தான் சொல்லிக்கிறது அப்போ என்னன்னா அந்த மாதிரி நிறைய ஜனங்களுக்கு அதை வந்து மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு சௌரியமாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கு அதை நம்ம சொல்றதுக்கு அவங்க பாட்டெல்லாம் சௌரியமாக இருக்கு நாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை அப்படின்னு நம்ம சாஸ்திரம் வந்து என்ன பண்ணுறது மகான்கள் எல்லாம் கூட அவங்களுக்கே இருந்ததுன்னு சொல்றது ஒரு விதம் அவங்களுக்கு எப்படிப்பா இருக்க முடியும்னு ஒரு கேள்வி அப்போ உடனே என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை நம்ம நிலைமை எப்படி நமக்கா நம்ம நிலையில அவங்களை வச்சு பாடுகிறாங்க அது மாதிரி அப்படின்னு சொல்லலாம் நாரதர் நம்மை போன்றவர்கள் கடை வேண்டும் என்பதற்காக தன்னையே நம்முடைய நிலையில வைத்து கேட்டார் என்றும் கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம் தப்பு ஒன்றும் இல்லை அதுவும் பெரிய விஷயம் இல்லை நமக்கு தாத்பரியம் என்னென்னா ஏன் கவலை போகணும் நாரதர் கவலை போறது இருக்கட்டும் அர்ஜுனன் கவலை போச்சா நாரதன் கவலை போச்சான்னு ஆராய்ச்சியா பண்ண போறேன் இதெல்லாம் படிச்சாரே நாரதருக்கு கவலை போச்சோ அவருக்கு போச்சா இல்லையாங்கறத பத்தி நமக்கு விசாரம் வேண்டாம் நமக்கு போச்சா இல்லையா நம்ம பார்க்கணும் போறதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் பாரம் தாரைய தூ இச்சு என்ன சொல்ற வித்தேன் நான் உனக்கு நன்றாக சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு பிரதிஜ்ன எல்லாம் ஆரம்பிக்கல நீ படிச்சிருக்க பாரு படிப்பு எல்லாம் வரும் சப்த்ஸ் சங்கராச்சாரியரே சொல்கிறார் பராவித்யா அபராவித்யாவை பற்றி விளக்கும் பொழுது முண்டக்க உபநிஷத்தில் சொல்லுவார் உபனிஷத்து மந்திரங்கள்லாம் அபராவித்யாம்பர் சப்த ராசி இருக்க அதெல்லாம் வந்து அபராவித்யாதான் வெறுமன மந்திரம் செல்ல தெரியும்னா பிரம்ம விதா பணவாதி பரம்னு பாராயணம் பண்ண தெரியும் ஆனால் அர்த்தமே தெரியாது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லையா அந்த தாத்பரிய ஜானம் இருக்க அதுதான் பராவித்ய ராஜ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த வித்யா சர்வம் கலிதம் அபராவித்யா தான் நம்ம விசாரம் பண்றது போறதெல்லாம் கூட அபராவி அதுல இருந்து கிடைக்கிற எசன்ஸ் இருக்க பரம தாற்பம் அந்த ஜானம் ஒண்ணுதான் பரா வித்யாரம் அதி என்ன சொல்ற சனத்குமார் மகர்ஷிஷ்டா நீ படிச்சிருக்கிற இந்த கொஞ்சம் இருக்கே பாருங்க அவர் எப்படி பாருங்க நீ படிச்சிருக்கிற இந்த கொஞ்சம் விஷயம் இருக்கே இதுல இருந்து என்ன தெரிகிறது அனந்தாஸ்திரம் அல்பஷ்டோ பகவச்ச விசாரபூதம் ததுபாசித்தம் ஹம்சோயா க்ஷீரமி அனந்தசாஸ்திரம் படிக்க வேண்டிய சாஸ்திரம் ஏராளமாக இருக்கு சாஸ்திரம் வந்து நிறைய இருக்கு படிக்க வேண்டிய சாஸ்திரம் இல்லை சாஸ்திரம் நிறைய இருக்கு அனந்தசாஸ்திரம் வேதித்தவியம் பகு அஸ்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு பாட்டு இருக்கு கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவுங்கிறான் மலை அளவுங்கிறான் உலக அளவுங்கிறான் கற்றது கையளவு கையளவே நிறைய பேர் படிக்கல அதுக்கப்புறம் பார்ப்போம் அனந்த சாஸ்திரம் வேதித்தவ்யம் பகு அஸ்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏராளமாக இருக்கு நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கு இந்த ஒரு வாரம் ஏன் சுவாமில் நியூஸ் பேப்பர் இங்கே வைக்க வேண்டாம்னு வச்சிருக்காரு இதை தெரிஞ்சிக்கவே முடியல நமக்கு நிறைய சாஸ்திரங்கள்லாம் ஒரு ஒரு சுவாமினும் சொல்லிகிட்டு இருக்காங்க யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் போகாது அல்ல வேதித்தவ்யம் பகு அஸ்து நமக்கு இருக்கிற டைமோ ஏழு நாள் பூம வித்தியா அல்பஷ்ட காலகா நமக்கு என்னென்னா கால் வலி முதுகு வலி தலை வலி என்ன பண்ணுறதுன்னா எது சாரமோ அதை கிரகிச்சுக்கும் என்ன விஷயம் எவ்வளவு பேசினாலும் அதுல இருக்கிற சாரம் நல்லதை எடுத்துக்கோ அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் படிச்சுட்டே நிறைய விஷயம் கிடைக்கத்தான் கிடைக்கும் சாரபூதம் கற்றனை தூரும் அறிவு அதுக்கு உதாரணம் சொன்ன இந்த அன்னப்பக்ஷி தேவலோக பட்சி ஒன்று சொல்கிறாங்க பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சா அதை நீரை பிரித்து பாலை மாத்திரம் சாப்பிடுவான் அது மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் எந்த சாஸ்திரத்தை படிக்கணுமோ அதை மாத்திரம் படிக்கணும் அது படித்தா போகிறோம் எந்த சாஸ்திரத்தை படித்தா நமக்கு மோக்ஷம் கிடைக்குமோ முழுமையான மனசாந்தி கிடைக்குமோ அந்த சாஸ்திரத்தை மாத்திரம் படித்தா போகிறோம் அதுவும் கூட நிறைய இருக்குது அதுல ஏதோ ஒன்னு ரெண்டையாவது ஆழமா படிச்சாலும் கூட போனந்தாஸ்திரம் பகுவேதி இருக்கட்ட இவரை என்ன சொல்றார் பாருங்க நேற்றுக்கு சொன்னேன் பாருங்க அது பால பாட்டம்னா அது மாதிரி நம்ம என்ன பண்றதுன்னா அது மாதிரி இவர் சொல்றார் நீ படிச்ச கொஞ்சம் இருக்க அதெல்லாம் வந்து வெறும் சொற்கள் தான் சொன்னா என்ன அர்த்தம் பெயர்னு அர்த்தம் நமக்கு அப்படித்தான் தெரியும் இங்க நீங்க போட்டுக்கணும் வேர்ட்ஸ் அர்த்தம் நீ படிச்சிருக்கிறது எல்லாம் வெறும் சொற்கள் மட்டுமே நிறைய சொற்கள் என்ன ஒக்காபிளீங்கிறாங்க பாருங்கள் நிறைய சொற்களை தான் தெரிஞ்சுட்டு இருக்க சொற்களை தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமிழிவர்கள் சொல்லும் பொருளும் அற்று படிப்பற்று கேள்வியற்று சிந்தை துடிப்பற்றார்க்கன்றோ சுகங்கான் பராபரமி அதாவது சொற்களையும் பொருளையும் எதுக்குன்னா படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம்னா அது என்னது மௌனத்துக்கு போறதுக்கு தான் ஞானம் என்பது மோன வரம்பு என்னது உனக்கு சுபாவமா மனச அடங்கி போச்சுன்னா வேலை செய்யறதுன்னு அர்த்தம் இயல்பாகவே உனக்கு மனசு அடங்கி போச்சுன்னு சொன்னா அந்த படிச்சுட்டே இருக்க என்ன ஆகும்னா மனம் அடங்கிடும் அண்டபகிரமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே அடுத்த கிளாஸ்ல இன்னும் பார்க்கலாம் சிந்திக்கலாம் ஆக நீ படிச்சிருக்கிறதுலாம் வெறும் சொற்கள் இனிமே ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார் இந்த சொற்களையே கடவுள் என்று தியானம் செய்வாயாக இந்த சொற்களையே நீ பரம்பொருள் மெய் பிரம்மம் என்று நீ தியானம் பண்ணுவாய் ஆக அப்படின்னு சொல்ற அந்த தியானம் பண்ணினா என்ன கிடைக்கும் அது ஒரு விஷயம் சகாமம் நிஷ்காமம் எல்லாம் இருக்கு அடுத்த வகுப்புல இதை பற்றி பார்ப்போம் இந்த அளவுல நிறைவு செய்கிறேன் அறிவோம் ஆப்யாந்து மங்காணி श्रोत्रमथो। सर्वं வாக்ஷத்தமோமிஷம் माहं மா மாத் अनिराकरणमस्तु। அனராணம் மே அப்பு தம உபன்தா அயேயே அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநஸ்வாமி